ஒன்று மைமூனார் அதிகல்லாக அவர்கள் கூறியதாவது நபிசல்லு அலைகள் கடமையான குளிப்பை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு நான் திரையிட்டேன் அவர்கள் தமது இரு கைகளையும் கழுவினார்கள் தமது வழக்கரத்தால் தமது எழுது கையில் ஊற்றினார்கள் தமது மர்மஸ்தலத்தையும் அவர்கள் மேனியில் பட்டதையும் கழுவினார்கள் தமது கையை சுவரின் மீதோ பூமியிலோ தேய்த்தார்கள் பின்னர் தொழுகைக்குரிய உழுவை செய்தார்கள் இரு கால்களையும் கழுவவில்லை பிறகு அவர்கள் தமது உடம்பின் மீது தண்ணீரை ஊற்றினார்கள் பின்னர் சிறிது தள்ளி நின்று தமது இரு பாதங்களையும் கழுவினார்கள்